ஒன்பதாவது பாடல் மற்றூர் குழல் நல்ல மனமிக்க குந்தலை உடைய மங்கையர் செயல் என்னும் மயக்க வலையில் வீழ்ந்து கிடக்கிறேன் உலகத்திலே இன்பத் துன்ப நுகர்வுகளால் அமைதியின்றி ஊஞ்சலை போல அங்குமிங்கும் அசைந்து ஆடி உளறுகின்றேனே இப்படி அலையும் தன்மையை விட்டு எக்காலத்தில் நிம்மதி அடைவேன் என்று கேட்கிறார் அருணகிரியார் மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒளிவேன் என்கிறார் யாரிடம் கேட்கிறார் முருகனிடம் கேட்கிறார் அவன் எப்படிப்பட்டவன் கிரௌஞ்சமலையின் வழியாக செல்லும் முனிவர்களை துன்புறுத்துவதற்காக மறைவுகள் முற்றிலும் ஒளியும்படி வேற்படையை விட்ட பெறுவான் அவன் கடுமையானவன் கவலையற்றவன் பயமில்லாதவன் காமனை எரித்த கண்ணில் வந்தவன் இவன் அருளால் என் மையல் என்னை விட்டு எப்பொழுது அகலுமோ என்று வாடுகிறார் அருணகிரியார் முருகனை நிட்டூரன் நிராகுலன் நிர்பயன் என்று மூன்று வகையாக அழைக்கிறான் நிட்டூரன் என்றால் கடுமையான மரக்கருணை காட்டுபவன் என்று பொருள் தன்னை வணங்காதவர்களுக்கு கடுமையான மரக்கருணை காட்டுபவன் முருகன் தன்னை வணங்கும் அடியார்கள் கவலைகளை மாற்றுவதால் நிராகுலன் என்று பெயர் அவர்கள் அச்சத்தை அகற்றுவதால் நிர்பயன் என்றும் பெயர் இது அறக்கருணை திருவருட்பயனில் உமாபதி சிவாச்சாரியார் இதை ஒரு திருக்குறள் மாதிரி சொல்லுகிறார் நலம் இளன் நன்னார்க்கு நன்னிணற்கு நல்லன் சலம் இளன் பேர் சங்கரன் யாரெல்லாம் அவனை அடையவில்லையோ அவர்களுக்கு நலம் இல்லாதவன் யாரெல்லாம் அடைந்தார்களோ அவர்களுக்கு நலம் செய்வன் என்கிறார் அற்புத திருவந்தாதியில் காரைக்காலம்மையார் சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்து இலங்கி சாராது பேர்ந்தார்க்கு தீக்கொடியின் பெற்றியதாம் தேர்ந்துணரில் தாழ் சுடரஓன் செங்கதிரும் சாயும் தளல் வண்ணன் வீழ்்சடையே என்று உரைக்கும் மின் என்று பேசுகிறார் இறைவன் சார்ந்தவர்க்கு பொன்னாக இருக்கிறான் சாராமல் பேர்ந்தவர்க்கு தீயாக இருக்கிறான் என்பதை பாடுகிறார் நிட்டுற நிராகுல நிற்பயனே என்பதற்கு இப்படி பொருள் கொள்ளலாம் கிரௌஞ்சமலையின் மாயையை ஒழித்தவனே எனக்கு மாதர் மேலுள்ள மாயையை ஒழித்தருள வேண்டாமா என்று முறையிடுகிறார் அருணகிரியார் பெருமான் பகைவர்களுக்கு நிட்டுரனாகவும் பக்தர்களுக்கு நிராகுல நிர்பயனாகவும் காட்சி அளிக்கிறான் என்பதை காட்டுவது இந்த திருப்பாடல் குழல் மங்கையர் படும் சென்றொழிவேன் தட்டூடவேன் ூர நிற்பயணி